ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமையே சர்வா கமா சன்யரா அனேன மாயாசே தாாமர் மிருத்யசம்சார சாகிதேத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில உபதேசம் பண்ணுகிற பகுதியைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் விஸ்வரூப உபாசகன் அக்ஷர உபாசகன் அதாவது பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனா தியானம் பண்ணி வழிபடுகிற பக்தன் நிர்குண निराकार, தத்துவத்தை அறிஞ்சு தியானம் பண்ணுகிற பக்தன் இதில் ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்கள்ங்கிற கேள்விக்கு பகவான் விஸ்வரூப உபாசகன் உத்தமோத்தம பக்தன் ஆனால் நிர்குண நிராகார உபாசகன்தான் என் ஸ்வரூபத்தை உணர்ந்து என்னை அடைகிறான்னு சொன்னார் இதை பற்றின அர்த்தங்களெல்லாம் நாம் இதுக்கு முன்னால் வகுப்பில் பார்த்தோம் இந்த மூணு ஸ்லோகம் ஆறு ஏழு எட்டு மூணு ஸ்லோகத்தில் விஸ்வரூப உபாசனையை பற்றி பகவான் பேசுகிறார் முதல்ல சர்வாணி கர்மானி மை சந்நிய அதுக்கு முன்னால் இன்னொரு சொல்ல சொல்லணும் மத்பராஹ ஏ மத்பராஹ மத்பராஹான்னா என்னையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி நான் இந்த கருத்தை சொல்கிறேன் இறைவனையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள்னா உண்மையிலேயே பேர் ஆனந்தத்தையும் பேர் அமைதியையும் அவர்கள் வழிபடுகிறார்கள் ஆக இறைவன் வேறு பரமசாந்தி வேறு பரம ஆனந்தம் வேற கிடையாது பரம ஆனந்த ஸ்வரூபமாகவும் பரம சாந்த ஸ்வரூபமாகவும் ஈஸ்வரன் இருக்கார் ஆனால் அவரை வந்து பணத்து மூலமாகவோ பதவி மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ சூழ்நிலைகள் மூலமாகவோ நாம் அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு அவரை நாம் நேரடியாக அந்த பரம சாந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் பரம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை சாஸ்திரத்தின் மூலமாக கொண்டு நாம் விவகாரம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பணம் சம்பாதிச்சாலும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் நம்ம இதை மாத்திரம் மறக்கக்கூடாது இதுதான் வாழ்க்கையோட பரம லட்சியம் அப்படிங்கிறத மறக்காமல் அறிவோடு இருந்தோமான வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் சாந்தியையோ ஆனந்தத்தையோ இழக்க மாட்டோம் அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து கொண்டே இருக்கோம் நாம் ஆக மத்பராஹா ஏற்கனவே பதினோரா அத்தியாயம் கடைசியில் பார்த்தோம் மத்கர்ம கிருத்து மத்பரமகா அப்படின்னு மத்பரமகாங்கிற இடத்துல கடவுளையே லட்சியமாக வச்சுன்னு படித்தோம் அதே தான் இங்கேயும் சொல்கிறார் மத்பராஹா ஏ மத்பராஹான்னா என்னையே குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள் சர்வாணி கருமாணி அனைத்து செயல்களையும் மயி சந்நியஸிய என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்து வாழ்க்கையில் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கடமைகள் கொடுத்திருக்கிறாரோ உலகியல் கடமைகள் அதாவது குடும்ப கடமைகள் அதே சமயம் ஆன்மீக ரீதியான பூஜைகள் ஜபங்கள் இதெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதைத்தான் இங்கே சொல்கிறார் சர்வாணி கர்மாணி இதை பல முறை நாம் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்தே பார்க்குறோம் கிருஷ்ணர் சொன்னார் உனக்கு செயல் புரியறதுக்குத்தான் பக்குவம் இருக்கு செயலை விடுறதுக்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னார் கர்மண் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன அது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆ எல்லா கடமைகளையும் விடக்கூடாது கடவுளையே குறிக்கோளாக கொண்டு உண்மையான அமைதி சாந்தி ஆனந்தம் இவற்றின் வடிவமாகிய இறைவனையே குறிக்கோளாக கொண்டு நம்முடைய கடமைகளை விருப்பு வெறுப்பில்லாமல் முகம் சுழிக்காமல் முணுமுணுக்காமல் ஒழுங்காக சந்தோஷமாக செய்ய பழக வேண்டும் அதைத்தான் இங்கே பகவான் சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய என்னிடத்தில் சந்யேன சமர்ப்பணம் செய்து ஆய காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் இறைவனுக்கு சமூகத்துக்கு செய்கிறோம் எல்லோரும் அவரவர்களுடைய பணியை செய்தாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யணும் அப்படி செய்து சமர்ப்பணம் செய்து சமர்ப்பண பாவனை ஆட்டிடியூட் எனக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்களெல்லாம் சமூகத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சாந்தி ஆனந்தத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அப்படிங்கிற உணர்வோடு செய்கிறதத்தான் இங்க சர்வ கர்ம சந்நியாசகா ஈஸ்வரே சந்நியாசா அனைத்து கர்மங்களையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அனன்யே யோகேன அனந யோகம்னு சொன்னால் வேற எதோடையும் சம்பந்தம் வைக்கிறது இல்லை எதுக்கும் வாழ்க்கையில் இறைவனை தவிர வேறு எதற்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் தருவது கிடையாது எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பார்கள் ஆனால் அளவுக்கு மீறிய பற்று வைத்து படிப்பறிவு இல்லாத இறைவனிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத மக்களோடு பழகினாலும் அவர்களோடு ஒட்டியும் ஒட்டாமலும் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் ஒருவனே உயர்ந்த குறிக்கோளாக விளங்கிக் கொண்டிருப்பான் மேலும் உள்ள கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் ஏமாணி மயிச மத்பரா அனன் நோகேன மாம் தியுபாசத்தை தம் சமுதர் மத்தியுசாரி பாத்த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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் ஹரிவோம்